வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷகாண்டம் உமை கைலை நீங்கு படலம் கமல மூர்த்தியும் கண்ணனும் காண்கிலாமல மேனியை அன்பினர் காண்புற ிய நீல்கயிலாயம் மேல் விமல நாயகன் வீற்றிருந்தானோ வீற்றிருந்தவன் மெல்லடி கை தொழு போற்றி உன் தன் பொறுவருமை சாற்றுவாய சங்கரி வேண்டலும் ஆற்ற அன்பு செய்து அங்கு அருள் செய்குவான் ஒரு ஒடுகுணம் செயல் ஒன்றும் இன்றியே நிருமலம் ஆய்ச்சிவன் நிறைந்து நின்றதும் பரவிய உயிர் தொகை பந்தம் நீக்குவான் ஒரு தனிச்சக்தியால் உன்னல் உற்றதும் ஐந்தியல் சக்திகள் அவ்வழி சிந்தனை செய்தி சதா சிவ உரு ஐந்து உற்றதும் இருபதின் மேலும் ஐந்து ஈசன் கேவல உருவம் அது ஆகியே உரைந்த பெற்றியும் பிறவிய குடிலையின் விளைவு செய்து பின் அருள் புரிமூர்த்திகள் ஆய பேதமும் முந்திய மாயைகள் மூலமாகவே அந்த மில் தத்துவம் மாறுடுவாரு முன் வந்திட அளித்தது மரபின் ஐந்து சிந்தைக்குள் கருணையா நடாத்தும் விதித்திடு மூவகைபியனுய்த் தொகை கதித்திடு தத்துவ கணங்கள் அங்குளார் உதித்திடு முறைமையின் பொடுங்கச் செய்துதான் மதித்தொரு தன்மையாய் மன்னி நிற்பதும் ஆனதன் இயற்கைகள் அனைத்தும் கண்ணுதல் வானவனாகமறையின் வாய்மையான் மேல் நிகழ் தொகை வகை ஆகவே தானருள் புரிந்தனன் தலைவி கேட்கவே சுந்தரி இவ்வகை உணர்ந்து தோமிலா எந்தை நிற்கு உரியலையின்றி பின்புற ஐந்து ஒடு பல உரு அடைந்தது என் என கந்தனை அருளுவான் கழறல் மேயினான் உரு இலை நமக்கென ஒன்று நம்பையின் அருள் அவையலாம் என்ன அன்னது ஓர் பொருளென உன்னியே புவனம் என்றவள் பெருமகிழ்வியை தீ பெற்றி கூறினாள் அந்நிலை வடிவலாம் அருளின் நாதலால் உன் அருள் யான் என உரைப்பது உண்மையே என் உருவாம் அவை என்று பாங்கு அமர் கண்ணிகை வியந்தனள் கழரும் வேலையே கயம் தனது பொற்பூர்தனில் அணிந்து நயம் தருணின் புகழ் நாடி நம்முனம் வியந்தனை உனை என விளம்பிமேலுமே இருளுரும் உயிர்த்தொரும் இருந்து மற்ற அவை தெருளு ஏற்றுதும் அதனைத் தீர்துமேல் மருளுரு சடமதாய் மாயும் ஏனைய பொருளு நிலைமையை புகழ வேண்டுமோ உன் இடைத்தனினும் யாமுறுதல் இல்வழி நின்னுயிர் உணர்வுறான் எனக்குக் காட்டுதும் அன்னது காண்கைய நாயனை யாதிய மன்னுயிர் வண்ணம் நீங்கினான் தேவர்கள் நாயகன் செயல் யாவையும் சடமது ஆகியே மே என உணர்வின் உற்றன பூவுலகே முதல் புவனம் யாவினும் ஆட்டுவித்திடுபவன் அதிசயாவழி கூட்டுடைப்பாவைகள் குலைந்து வீழ்ந்து என நாட்டிய பரநருள் நடாத்தலின்மையால் ஈட்டு பல் உயிர் தொகை எனத்தும் மாய்ந்தவே இந்தவாறு உயிர்த்தொகை யாவும் ஒல்லையில் நந்தியே சடமதாய் நணிய எல்லையில் சிந்தை செய்து இணையது தெருவந்து அஞ்சியே சுந்தரியரன் அடிதொழுது சொல்லுவாள் அருகிலன் எந்தை நீ அனைத்தும் ஆகியே செறிவது முழுது உயிர்த்திறன் இற்றியே உருவதை என் பொருட்டு உருவி நின்றனை இறுதி இருளின் மூழ்கபே ஓர் இறை ஆகும் ஈது உனக்கு உயிர்க்கெலாம் பேருகம் அளப்பீள பெயரும் என் பிழை சீரிய உளம் குழல் தேற்றம் பெற்றியெழி ஆறு மல்குமாறு அருளுவாயனா பல்முறை பரவினல் பணிந்து நிற்றலும் அண்மலி கூந்தலுக்கருளி ஆவிகள் தொன்மையில் வினைப்பயன் பிப்ப நல்குவான் என் மலன் நினைந்தனன் கருணை நீர்மையா திருத்தகு தனது அருள் சேர்ந்த பல்வகை ஒருத்திரர் தமக்கு முன் உணர்வு செய்தொழி நிறுத்தனை அவ்வழி நினைவுற்று இச்செயல் கருத்திடையாது எனக் கருதி நாடினார் நாடிய எல்லையில் நான் முகத்தன்மால் தேடி அண்ணல் தன் செய்கையீது என கூடிய ஓதியால் குறித்து முன்முற வீடிய உயிர்த்தொகை எழுப்ப கண்ணுதல் எந்தை தன் கழல்கள் அர்ச்சனை பண்ணுதல் உண்ணிய பகவன் தொல்சுடர் விண்ணிடையின்மையின் மேலை காண்கிலா மண்ணிடையத்து எய்தினார் எங்கணும் கனையிருள் இறப்ப வீசலில் கங்குலே போன்றதிக் காலை கண்ணுதல் புங்கவர்கேற்றிடு பூசை செய்துமென்று அங்கவர் யாவரும் ஆயுதல் மேகினார் முண்டகமலர் கெழுக்கண் மேலையோன் கொண்டது ஓம்பெரும் கோலத்தேவரும் எண்தகு மூவகை எயல்புள் அங்கு அவர் மண்டல விதியினால் வடிவது ஆக்கியே எண்ணெறி திறத்தவாயி என்றனல் பொருள் உள்டிகள் அழியொடும் வித்து வேதனும் கண்ணனும் வழிபடு கங்குல் பூசையைப் பண்ணுதல் முயன்றனர் ஆறு இருநாளுடன் அஞ்சு எழுத்தையும் கூறினர் எண்ணினர் கோதையில் கண்டிகை நீருடு புனைந்து மறு பெண் பாசடை தேன் குலாமரை இதழ் செய்ய சாதிவி கான் குலாம்பலம்புரி கடவுள் தொல்பெயர் நான்கு யாமத்தினும் நவின்று சாத்தியே ஏயவான் பெயரு பால் எள் நல்வோதனம் தூய நல் இவை தொகுத்து கண்ணுதல் நாயகன் முன்னுர நான்கு யாமத்தும் நேய முடு அம்முறை நிவேதித்து ஏத்தி ஏ பின்னரும் இயற்றிடு பெற்றியாவையும் விதிகளில் தோம்புரா வகை உன்னினர் புரிந்துழிவு வந்து ஒருத்திரர் முன்னுர வந்தனன் முக்கண்மூர்த்தியே அவ்விடை மருதினில் ஐந்தும் ஆறு மெய்வகை உறுத்திரர் வேண்டி அங்கு அருள் செய்வது ஓர் கண்ணுதல் தேவன் தொன்மை போல் எவ்வகை இயற்ற உன்னலும் எழுந்தனர் மாலையனிந்திரர் ஆதியர் எழுந்தனர் எழுந்தனர் யாரும் வானவர் எழுந்தனர் முனிவரர் ஏனையோர்களும் எழுந்தன உயிர்த்தொகையிருளும் நீங்கிற்றால் அல்லடை உறங்கினர் அறிவு சேர்ந்துழி மெல்லன அயர்ந்த கண் விழித்தெழுந்த போல் எல்லையில் உயிர் தொகையாவும் அவ்வழி ஒல்லையில் எழுந்தன உலகில் எங்கனூங்கலும் கரிகளும் உலப்பு இல் நாகமும் தாங்கின தரணி பாதலத்தில் கூர்மமாம் ஆங்கது போற்றிய தண்டம் தன் இடை தீம் கதை மதிவுடு பிறவும் சென்றவே அன்னதோர் திறமலாம் அமலன் ஆணையால் தொல் நிலையமைந்த தொடர்பு நோக்கியே இன்னரியாவையும் ஈசன் செய்கையே பின்னிலை என்றனர் பிரமன் ஆதியோர் மற்றவை நிகழும் வேலை மண்ணுய்குணர்ச்சி நல்கி உற்றனன் எந்தை என்றே ஒரு உணர்ந்து தம்முன் முன் பற்றலில் மூன்றட்ட பண்ணவன் வரநேர் சென்று பொன் திருவடியில் வீழ்ந்து போற்றலும் அமலன் சொல்வான் ஏண்டியமை அருச்சி தீட்ட இயல்பினால் உயிர்கட்கெல்லாம் மாண்ட தொல் நுணர்ச்சி நல்கி எழுப்பினம் மற்ற நீவிர் வேண்டின யாவும் கேள்மின் விரைந்து என அமலன் தன் கண் பூண்டதோரன்பு மிக்கோர் இனையென புகழல் புற்றார் நிற்றும் அல்லில் எம்போல் நின்னடியணையரேனும் பற்றுடன் அருட்சித்தோர்க்குப் பழித்த பிர்மாசுத்திங்கள் உற்றிரு கதிரும் ஒன்றும் ஒன்பகல் முதல் நாட்கங்குல் பெற்றிடு சிறப்பு நல்க வேண்டுமால் பெரும என்றா நீ வீர்சை பூசை தன்னை நெடுது நாம் மகிழ்ந்தாற்றால் ஆவிகள் அனைத்து முய்ந்த அருவினை அகன்று நும் போல் பூவினில் என்றும் பூசை புரிந்தவர்க்கெல்லாம் முக்தி மேவர் அழித்தும் என்றேவியனருள் புரிந்து போந்தான் எம் பெரும் தலைவனேக ஒரு திறர் யாரும் ஏன் தம்பதம் குறுகி முன்போல் சார்ந்தனர் அனைய காலை அம்புயன் ஆதி வானோர் அனைவரும் கையிலை புக்கு நம்பனை வணக்கம் செய்து தொழுது இவை நவிழல் மண்ணுயிர்குிராய் உற்றவள்ள கேள் யாங்களெல்லாம் உன்னருள் உராத நீரால் உணர்வு ஒரே சடமது ஆகி பல்நெடும் காலம்பாழா கிடந்த நம் பவம் மூழ்குற்றே அன்னது தனக்கு தீர்வு ஒன்றாருள் என அண்ணல் சொல்வான் மங்கியே உணர்வு சிந்தி மறைமுறை புரியா நீரால் உங்கள் பால் வரு எல்லாம் உமையிடத்தாகுமன்றே இங்கு நீரின்றி பற்றியற்ற நடன்களென்ன பங்கையாசனனும் தேவர் யாவரும் பணிந்து போனார் வாலிதாமையன் முதலினோர் வணங்கினர் ஏகையேலவார்குழல் உமையவள் பிரான் கழலிறி மேலே நாள் உயிர்த்தொகையினுக்கு எய்தியவினை என் பால் வரும் பரிசு என் என்ன முன்பு நீ உனைவியந்தனை அத்துணை முனிந்து நின் பொருட்டினால் உயிர்கள் தம் உணர்ச்சியை நீக்கி பின்பு உணர்த்தினம் ஆதலின் அன்னவை பெற்ற மண் பெரும் பவம் யாவையும் நின்னிடை வரும்மால் முறையது ஆகுமாள் பின்னும் ஒன்று உண்டு உயிர் முற்றும் பெறுவது ஆம் உனக்கு அல்லது பெரும் பவம் அவற்றால் பொரை புரிந்திடற்கு எளியவோ போற்று நீ என்றான் சிறு விதிக்கு அருள் பரிசினை முடிவுறச் செய்வான் நாதன் அவ்வுரை எம்பலும் நடுநடுங்கி பேதையேன் செய்யும் பிழை தனித்து என்பயில் பெருகும் ஏதமாற்றவோர் பரிசினை உணர்த்திதினா பாத தொழுதலும் இணையென பகர்வான் ஆலமே புரை நிரத்ததாய் அமிழ்தினும் சுவைத்தாய் ர ஒழுகிய காளிந்தி நதி போய் மூலமெய் எழுத்தன்னதோர் முதுவலம் புரியமாகி நோற்றிருத்தியால் உலகு அருள் குறிப்பா அந்நதிக்குள் நீ பல்பகல் இருந்துழி அயன் செய் என்ன எய்தி உன்னை நேர்ந்து சென்று எடுத்தலும் குழவியின் உருவாய் மன்னிங்கு அவன் பன்னிப்பால் சிறுமியாய் வளர்தீ ஐந்து ஆண்டியனும் அளவை நிற்கு அகன்றுழியதற்பின் புந்தி ஆர்வமுடையமை நினைந்து அரும் தவம் புரிதி வந்து யாம் அது காணுரா மணம் செய்து மறையால் இந்த மால்வரை இடை உனை தருதும் என்று இசைத்தான் இசைத்த வாசகம் உணர்தலும் இறை உரத்து அழுந்த தசைத்தூன் பெற்று அசைத்தோற்றால் ஆதி தேவனை ஒருவியே புடவியில் அணுகி போத வேலையை மாறு கொள்கால் இந்தி ஒழிப்போய் வேத மூல நேர்வால் வளை உருக்கொடு விளங்கி ஏதம் இல்லது மேலிருந்தாள் தெளிதரும் சிவமந்திரம் சிந்தனை செய்தே பல்பகல் அன்னை நோற்று இருந்த நள் கண்டு உளம் மகிழ்ந்து எடுத்து ஏகுவான் ஓங்கு காளிந்தி நலி சிந்துவில் தக்கன் உற்றனை